श्री गुरुभ्यो अपार ज्ञानदं, श्री नम ज्ञानदं सिंधु श्री चंद्रशेखर गुरुं गुर मुदान्वहं मुदानवह भक्तिर भगवत भगवद नाम इन विधमु नम आचार्य नम्क अनुग्रह पड़ी का अतन वोम नारदस्वामी इत भक्ति विषयपोद अनेक विधम इध नमक प्रिची काशावती पोधा इं भक्त नमक प्रिची का गुण महात्मा सकती रूपा सी पूजा सी ஸ்மரணாசக்தி தாஸ்யாசக்தி சக்கியாசக்தி காந்தாசக்தி வாத்சல்யாசக்தி ஆத்மநிவேதனாசக்தி தன்மையாசக்தி பரமவிரகாசக்தி அப்படின்னு பதினோரு விதமாக பக்தியை நமக்கு சொல்கிறார் அதாவது பகவானுடைய குணங்களை பகவானுடைய சரித்திரங்களை கேட்கிறது ஒரு பெரிய பக்தி பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறது அது ஒரு பக்தி பகவானை அர்ச்சனம் பண்ணுறது அது ஒரு பக்தி எப்பொழுதும் பகவானையே ஸ்மரிச்சுன் இருக்கிறது மனதிலேயே பகவானை நினைச்சுன் இருக்கிறது அதேபோல் பகவான் இடத்துல சேவை பண்ணுறது அது ஒரு பக்தி பகவானிடத்துல சக்கியம் வச்சுக்கிறது நம் மத மனதில் பட்டதை பகவானிடத்துல சொல்கிறது அது ஒரு பக்தி भगवानी, குழந்தையாக बालकृष्णनाह भगवानी அனுபவிக்கிறது அப்படி சீராட்டி பாட்டு பாடி தாலாட்டி பகவானை பக்தி பண்ணுறது பகவானுடைய சரணங்களில் சர்வஸ்வத்தையும் அர்ப்பணம் பண்ணுறது பகவானோடு கலந்து ஆனந்தத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறது இப்படி பதினோரு விதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் நாரதசுவாமி அதில் முதல்ல சொல்லக்கூடியதான பக்தி ஸ்ரவணம் பகவத்கதாசிரவணம் பண்ணுறது ஒரு பெரிய பக்தி அதற்கு முதல்ல ஒரு ரூபாய் செலவு கிடையாது ஆனால் பொறுமையாக உட்கார்ந்து கேட்கணும் எங்கே பகவத்கதாசிரமணம் நடக்கிறதோ நம்முடைய தர்மங்கள் எங்கள்லாம் சொல்லப்படுறதோ அங்கே போய் உட்கார்ந்து கேட்கணும் அப்படி கண்ண மூடிண்டு அவர்கள் சொல்கிற சரித்திரத்தை கேட்கறது ஒரு பரமபக்தி பகவானுடைய கதைகள் பகவானுடைய சரித்திரங்கள் பகவானுடைய குணங்களை கேட்டே மோட்சத்தை அடைஞ்சவர்கள் இருக்க புராணங்கள்லே பார்த்தோமானான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆவிர்வாவத்தை பார்த்தால் தெரியும் பரீட்சித்துன்னு ஒரு ராஜா அவன் ஒரு மகர்ஷியின் இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த மகரிஷியின் இடத்துல ஒரு தவறு செய்ததுனால அவனுக்கு ஒரு சாபம் கிடச்சிடுத்து இன்னியிலிருந்து ஏழு நாள் தான் நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு ஒரு சாபம் தனக்கு இப்படி ஒரு சாபம் கிடச்சிடுத்துங்கிறது தெரிஞ்ச உடனே ரொம்ப துக்கப்பட்டான் பரீட்சித் இனி இந்த ராஜ்யம் இந்த ஐஸ்வர்யம் பிரஜைகள் இவர்களை வச்சிருந்து நமக்கு ஆக போகிறது ஒன்றும் கிடையாது இதையெல்லாம் நாம் எவ்வளவு அனுபவித்தாலும் ஏழு நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம் அதற்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது இப்போ இந்த ஏழு நாளையும் எப்படி நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி இந்த ஏழு நாளும் நாம் பகவத்கதாஸ்ரவணம் பண்ணியே இந்த ஏழு நாளையும் கழிச்சுடலாம்னு தீர்மானம் பண்ணினான் அப்படி தீர்மானித்து சுகபிரம்மத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து பகவத்கதாஸ்ரவணம் பண்ணினான் அப்படின்னு பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி ஏழு நாளும் பகவத்கதைகளை கேட்டு கேட்டு மோக்ஷத்தையே அனுகிரகம் பண்ணினார் பகவான் அவன் செய்தது பகவத்கதைகளை சிரவணம் பண்ணினான் பகவத்கதாசிரவணம் பண்ணினதற்கே பலன் மோக்ஷத்தையே கொடுத்தார்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கிறோம் கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் சக்தர் பகவான் எதையும் செய்யக்கூடியவர் நாம் அதில் ஒரு படியாவது எடுத்து வைக்கணும் நாம் ஒரு படி எடுத்து வச்சால் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் பொறுமையாக உட்கார்ந்து கேட்கணும் பகவத்கதைகளை அப்படி பகவத்கதாசிரவணம் பண்ணி மோட்சத்தையே அடைஞ்சார் பரீட்சித்து ஸ்ரீபத் பாகவதத்தில் பார்க்குறோம் அப்படி பகவத்கதாசிரமணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பரம பக்தி எங்கெல்லாம் பகவத்கதைகள் சொல்லப்படுறதோ நம்முடைய தர்மங்கள் சொல்லப்படுறதோ புராணங்கள் சொல்லப்படுறதோ அங்கே போய் உட்கார்ந்து கேட்கணும் ஏன்னா எங்கெல்லாம் கதாசிரமணம் நடக்கிறதோ அங்கே வியாசாச்சாரியால் அங்கே வந்து அமர்ந்து அனுகிரகம் பண்ணுற அந்த கதை சொல்கிற வரை நாம் பாவிக்கணும் ஆகையினாலேதான் கதாசிரவணம் பண்ணுறவர்களுக்கு மாலை போட்டு அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி மரியாதை பண்ணுறோம் ஏன்னா வியாசாச்சாரியாலே வந்து அங்கே அனுகிரகம் பண்ணுற சிறு ஜீவிகளில் வியாசரும் இன்றைக்கும் இருக்கார் வியாசர் நமக்கு புராணங்கள் மகாபாரதம் இவைகளை அனுகிரகம் பண்ணின வியாசாச்சாரியால் இன்றைக்கும் இருக்கார் நம்மோடு இருக்கார் அதிர்ஷ்ட ரூபேன இருக்க யாரெல்லாம் பகவத்கதைகள் சொல்கிறாலோ அவர்கள் ரூபமாக நமக்கு வியாசாச்சாரியால் தென்படுற ஆகினாலே தான் பகவத்கதைகள் யார் சொன்னாலும் அவர்களுக்கு மாலை போட்டு நாம் நமஸ்காரம் பண்ணி மரியாதை பண்ணுறோம் அப்படி சிறீவியான வியாசாச்சாரியால் நமக்கு பகவத்குணங்களை சொல்கிறார் நாம் அதை கண்ணம் ஓடிண்டு உட்கார்ந்து கேட்கணும் வேறு எந்த விதமான ஞாபகமும் இல்லாமல் உட்கார்ந்து அந்த பகவத்கதா சிரவணம் பண்ணணும் அப்படி இந்த சிரவண பக்திங்கிறத ரொம்ப உயர்வாக நமக்கு சொல்லியிருக்கா மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பகவத்கதா சிரவணம் மன நிம்மதி வேறு எதுனாலேயும் நமக்கு கிடைக்காது பகவத்குணங்களை கேட்கறதுனாலேயும் பகவானுடைய மூச்சுக்காற்றாக உள்ள வேதத்தை நாம் கேட்பதனாலேயும் நம்முடைய தர்மங்களை கேட்பதனாலேயும் நமக்கு மன அமைதியை அனுகிரகம் பண்ணுறார் பகவான் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்